மதி மந்தானவித்யாசி ஜகதீதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக மகாபாரதம் என்னும் அமுதத்தை வேதவியாசர் உபனிஷத்துக்கள் என்னும் கடலில் இருந்து கடைந்து எடுத்து கொடுத்தார் ஒரு விஷயத்தை நாம் பல புத்தகங்களை தெரிந்து படித்து ஆராய்ந்து தெரிந்து கொள்வதை காட்டிலும் சுருக்கமாக ஆரேனும் நமக்கு அதை கடைந்தெடுத்து கொடுத்தால் நமக்கும் அது எளிதாக இருக்கும் சுலபமாக புரிந்து கொண்டு கடைப்பிடிப்பதற்கு ஏற்றதாக இருக்கும் அதில் தற்போது நாம் பார்க்க வேண்டியது எட்டு எட்டெட்டாக எத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறினார் அதில் ஒரு விஷயத்தை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் இப்போ அடுத்து எட்டாவது ஒன்று சொல்றார் இந்த எட்டும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் நாம கோவிலுக்கு போய் பெருமாறிடத்திலேயே அதைத்தான் வேண்டிக்கிறோம் பெரியோர்களிடத்தில் விழுந்து வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டும் போதும் இதையே தான் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த லோகத்தில் இருக்கும் போதும் இன்பமாக இருக்கவை வேண்டியதையெல்லாம் கொடு இந்த லோகத்தில் இருக்கும் போது துன்பத்தை தவிர்த்து விடு வேண்டாததையெல்லாம் போக்கு அவரவர்களுக்கு வேண்டியதும் வேண்டாததும் மாறலாம் என்ன கேட்டால் எனக்கு வேண்டியதுன்னு சிலவற்றை சொல்லலாம் வேண்டாததுன்னு பலவற்றை கூறலாம் ஒரு ஒரு மனுஷனை பற்றியும் கேட்டோம்னா அவனவனுக்கு சில செலவு வேண்டியதாக இருக்கும் பலது வேண்டாததாக இருக்கும் இப்படி இந்த லோகத்தில் இருக்கட்டே இன்பமத்தனையும் வேணும் துன்பம் தொலைய வேண்டும் இது நம்ம வேண்டுகோள் அந்த லோகத்துக்கு போகிறோம் பிறவு என்னும் பெரிய நோயை நீத்து வைகுண்டத்தையே அடைகிறோம் அப்பவும் என்ன பிரார்த்திக்க போகிறோம் இன்பமயமான உன்னுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க வேணும் உனக்கு தொண்டு புரிய வேண்டும் அந்த லோகத்துல துன்பம் விலகுவது என்பது கிடையாது அதிசய ஆஹ்லாத சுகபாவைகல்கணா என்று புராணத்திலே கூறுகிறார்கள் அனைத்து துன்பங்களும் நீங்கித்தான் வைகுந்தத்தை அடைகிறோம் அந்த சுகம் சுகம் இன்பம் இன்பம் அது மட்டுமே தான் உலகு அந்த லோகத்துல இன்பம் இருக்கிறது ஆச்சரியம் இல்லையே அது தெளிவிசின்பு திருநாடு நலம் அந்தமில்லோர் நாடு நலத்துக்கு அந்தம் கிடையாது ஆனந்தத்துக்கு முடிவே கிடையாது ஆனா இந்த லோகத்தில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றன நம்ம எல்லாருக்கும் எது முயற்சி இன்பத்தை மட்டும் தக்க வச்சுக்கணும் துன்பம் நம்ம அண்டுடக்கூடாது நல்லதா இருக்கு ஆசைப்படலாம் தப்பில்லை ஆனா அந்த இன்பத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் தேவை இப்ப வேதவியாசர் விதுரனுடைய நீதியில் திருத்தராஷ்டனுக்கு உரைப்பதும் இந்த எட்டும் ஒரு மனுஷனிடத்தில் இருந்து இன்பமே குடிகொண்டிருக்கும் துன்பம் அவனை அண்டாகு சம்சாரத்தில் எப்படியான ஒரு ரூபத்தில் துன்பம் வரத்தான் வரும் ஆனால் தாக்குதலை நன்கு குறைத்து கொள்ளலாம் இன்பமாகவே வாழ்வதற்கு இயலும் பயத்தை தவிர்த்து வேண்டும் துன்பங்கள் ஒழிந்து வேண்டும் சாந்தி நிலவ வேண்டும் இதுதான் அனைவருக்குமே உண்டான ஒருமித்த கருத்து அதுக்குதான் இப்போ விதுரர் தெரிவிக்கிறார் அஷ்டாபிமானி ஹர்ஷிய நவநீதானி பாரத வர்த்தணி திருஷ்யந்தே தான் ஏவ சகான் இந்த எட்டும் ஒரு மனுஷனுடைய இன்பத்துக்கு காரணங்கள் ஆகின்றன இந்த எட்டும் இருந்தால் இன்பத்துக்கு குறவு இருக்காது சமாக சகிபிகி எட்டையும் தனித்தனியா சொல்றேன் அதற்கு இருக்கிற பதவுரை நேர் நேரே பொருளை முதல்ல பார்த்துருவோம் அப்புறம் விளக்கமாக பார்ப்போம் சமாகம சகிபிகி நல்ல நண்பர்களோடே கூடியிருத்தல் மகான் செய்வ தினப்படி பண வரத்து இருந்து கொண்டே இருத்தல் நமக்கு தேவைக்கேற்பட்டு அவ்வப்பொழுது பணவரும்படி இருந்து கொண்டே இருத்தல் புத்திரேனஜ பரிஷ்வங்க நல்ல மகனை அணைத்து கொள்ளுதல் புத்திரேனஜ பரிஷ்வங்க சன்னிபாத்த மைசுனே ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ஒத்த மனதை உடையவர்களாக இருத்தல் சமையேஜ பிரியாலாபக நல்ல நல்ல பொழுதில் மனைவி இனிதாகப் பேசுவதை கணவன் கேட்பதும் கணவன் மினிதாகப் பேசுவதை மனைவி கேட்பதும் இன்பத்தரும் அப்ப ஒத்தருக்கொத்தர் கருத்துரிமைக்க வேண்டும் உடல் ஒருமித்து இருக்க வேண்டும் அது பேச்சிலும் இனிமை தெரிய வேணும் ரெண்டும் இன்பத்துக்கு காரணம்னு சொல்லிட்டார் கருத்துரிமித்து மட்டும் இருந்தா போராது பேச்சில் இனிமையும் இன்பத்துக்கு காரணமாகிறது என்று சமயேச பிரியாலாபகா பிரியா மனைவி பிரியமான ஆலாபம் மனைவியின இனிமையான பேச்சு சமுன்னதிகி தன்னுடைய கூட இருக்கக்கூடியவர்கள் இப்ப ஒரு காலனியில் இருக்கார் ஒரு கம்யூனிட்டி பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதில் இருக்கார் இல்ல ஒரு கிராமத்தில் இருக்கார் அந்த இருப்பவர்களுக்கு நடுவில் இவருக்கு ஒரு பெருமை அண்ணா எங்க வசிக்கிறோமோ அந்த கிராமத்திலயோ அந்த டவுன்லையோ அந்த சிட்டிலேயோ அவர்களால புகழப்பட்டு இவன் நல்லான் இவன் சான்றோன் அப்படிங்கிற பெருமையோட வாழ்த்தால் சமுன்னதி அபிப்பிரேதலாப நாம எதை நல்லத்தை நினைக்கிறோமோ அது கிடைத்து விடுதல் அத்தை அடைந்து விடுதல் நினைத்ததெல்லாம் கிடைத்தல் இங்கே விதுரர் சொல்றார் உடனே வித்ராச என்ன நினைக்கலாம் நினைக்கிறதெல்லாம் கிடைக்கிறதுனா அப்ப என் பிள்ளைகளுக்கே மொத்த ராஜ்யமும் கிடைச்சுடணும் தர்மபுத்திரர்களுக்கு ஒன்னும் கிடைக்காத போடணும் இதுதானே நான் நினைக்கிறேன்னால் அப்படி அல்ல தர்மத்துக்கு புறம்பாக இல்லாமல் நாம் ஆசைப்படுவது அது தர்மத்தோடு ஒத்து இருக்க வேண்டும் அதர்மத்த நினைச்சா பெருமாள் கொடுக்க போறது இல்லை அப்ப அபிப்ரேத லாபச்ச பூஜாச்சனசம்சதி மக்களிடையே பூசிக்கப்பட்டவனாக இருக்கவேண்டும் அதேதானேன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் இருக்கும் இடத்துல இவனுக்கு பெருமை இருக்கணும் முதல்ல சொன்னார் பொதுவா மக்களிடத்தில் இவனுக்கு புகழ் இருக்க வேண்டும் அடுத்து சொல்லுகிறார் ஏன்னா நம்ம ஊரோட மட்டும் பெருமை இருந்துகிட்டா போறாதே உலகத்தாரும் இவனுடைய அன்பை ஆதரத்தை இவன் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஊர்லயும் நல்ல பேர் இருக்கணும் உலகத்திலையும் நல்ல பேர் இருக்கணும் சில பேர் உலகத்துல ஓஹோன்னு புகழப்படுவா சுவாமி உங்க பிறந்த ஊர் என்ன நீர் எங்கு வளர்ந்து ஏதுனால் அதை நான் மறந்து போய் முப்பது வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டா பிரயோஜனம் இல்லையே ஊராருக்குள்ளும் நல்ல பேர் இருக்கணும் சில பேர் அந்த ஊருக்குள்ள நல்லவா ஆனா அந்த புகழோ பெருமையோ உலகத்துக்கு தெரியாமல் போற்றப்படாமல் யாரும் அதை கடைபிடிக்க முடியாமலே வினப்படும் அது ரெண்டும் கூடாது ஊருக்குள்ளும் தான் இருக்கிற இடத்துக்குள்ளும் பெருமை வேண்டும் உலகத்திலேயும் இவர் புகழ் பரவி இருக்க வேண்டும் இந்த எட்டும் ஒருவரிடத்தில் இருந்தால் அது இன்பத்துக்கு காரணமாகிறது என்று தெரிவிக்கிறார் இப்ப ஒண்ணுன்னா பார்ப்போம் சமாதமஸ்டிபிகி எப்போது நண்பர்கள் தேவை நண்பர்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஆத்ம சகாக்கள் சரீர சகாக்கள் வெறுமை இந்த உடலுக்கு நிற்கிற நண்பர்கள் அவ இந்த லோகத்து விஷயத்த மட்டும்தான் பேசுவார்கள் பரலோகத்தை பற்றி பேச மாட்டார்கள் பெருமானை பற்றியும் பேச மாட்டார்கள் நீ கார்த்தாலே எங்க எழுந்த எங்க போயிட்டு வந்து என்ன சாப்பிட்டேன் ஏதோ ஜாலியா பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பாருங்க அவர்களும் நண்பர்களே அவ்வாறு நமக்கு தீங்கு அழைச்சுட போறது இல்லையே ஆனால் அந்த நண்பர்களை மட்டும் இங்க குறிக்கப்படவில்லை நண்பன் என்பான் ஒருத்தன காபத்து என்னை காப்பாற்ற வேண்டும் மிதாது திரயத்தேதி மித்திரஹான்னு சொல்லுவார்கள் மித்திரன் நித்திரனா மித்திரம உபயோகம் கத்தும் ராமஹா ஸ்தானம் பரீதத்தார் என் சீதையே ராவணனுக்கு உபதேசிக்கிறார் ராமனிடத்தில் நண்பனாகவானும் கைகுலிக்குவார் ஆனா ராவணன் கேட்காமதே போனான் அப்ப நமக்கு ஆபத்து வரும்போது யார் கலைந்து கொடுக்கிறார்களோ அவன் நண்பன் அது உடல் ரீதியான ஆபத்தா இருக்கலாம் ஆத்மா ரீதியான ஆபத்தாகவும் இருக்கலாம் எனக்கு உடம்பு சரியில்லை ஓடி ஆடி ஆஸ்பத்திரிக்கு கூடவே உழைச்சார் என் கூட பிறந்தவா இருந்தா கூட அப்படி பண்ணிருக்க மாட்டாளா தெரியாது ஆனா அவர் இருந்தாரோ நான் இன்னைக்கு மூச்சு விட்டு இருக்கேன் சுவாமி அப்படிங்கிற அளவுக்கு நண்பர்கள் இருக்காளோ இல்லையோ மிகச் சிறந்தவர்கள் ஆனால் அவர்களோட மட்டும் நிறுத்தினோட முடியாதே உடம்ப நன்னா காப்பாத்தி கொடுத்துட்டு பகவானை இவர் நிந்திக்கிறார் அல்லது அவனிடத்தில் பக்தி செலுத்தாமல் இருக்கிறார் அறிவை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறார் தர்மத்துக்கு புறம்பாக நடக்கிறார் அதத்தனையும் அந்த நண்பன் பார்த்துட்டே இருந்துட்டான்னு வச்சிருந்தோம் அப்ப அவன் நண்பனாக மாட்டான் இவனுடைய உடலை காப்பாத்தி கொடுத்துருக்கவனுக்கு வேலை ஆஸ்பத்திரிக்கு ஓடியாடி உழைப்பார் ஆனா ஆத்மாவுக்கு துன்பம் வந்துடும் நினைக்கவும் மாட்டார் கரணன் சிறந்த நண்பன்தான் செஞ்சோற்று கடனை கழித்தவன் ஆனால் அவனும் எடுத்துரைத்து பார்த்தான் துரியோசனா நீ செய்வது தவறென்னு சில பல வார்த்தைகளாலே சொல்லி பார்த்து அதை கேட்காமல் போக பிற்பாடு வேறு வழியின்றி அவன் ஆசைக்கெல்லாம் ஒத்துழைக்க ஆரம்பிச்சுவிட்டான் கரணன் மட்டும் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து துரியோசனா இது தப்பு இது நாம பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லிருக்கலாமே சொன்னான் ஆனா அது ரொம்ப தீனமான குரல்ல சொல்லிட்டு அது எடுபடாமலே போயிடுச்சு ஏன் யோசிப்பாருங்க கரணன் ஒத்தனத்தான் பகடக்காயா வச்சிருக்கான் துரியோதனன் அர்ஜுனனை எதிர்ப்பதற்கு அவன் ஒத்தன்தான் அர்ஜுனனுக்கு நிகரான வில்லாளியும் துரியோதனனுக்கு தெரியும் கரணன் உதவ மாட்டேன்னு சொல்லியிருந்தான்னால் கண்டிப்பா மறுமுறை சிந்தித்திருப்பான் அவரை சொல்லாது போயிட்டான் ஓகே அப்ப துரியோதனனுடைய உடல் அவன் ஆசா பாசங்கள் இத மட்டும் நண்பனா அவனுடைய ஆத்மாவனுடைய உன்னதி துரியோகனுடைய ஆத்மா உயர்கதி அடைய வேண்டுமே பெருமானிடத்தால் அபசாரப்படுகிறானே இவை அத்தனையும் பார்த்தாமலே போனான் அப்படி இல்லாமல் நம்ம உடலையும் பார்த்து ஆத்மாவையும் பார்க்கக்கூடிய நண்பர்களோட எப்போதும் கூடியிருத்தல் நமக்கு இன்பத்தை கொடுக்கும் நண்பர்களை நாம தான் தேர்ந்தெடுத்துக்கணும் சாமி சுத்தி முத்தும் பார்த்தோம் யார் ஒண்ணு நல்லது நிலைக்கிற நண்பராகவே ஒரே வழி பெருமானையே நண்பனாக விஷுமிட வேண்டியதுதான் அவன் எப்போதும் பந்துவாகவும் நம்ம விட்டு பிரியாமல் இருப்பார் அதை இன்னும் என்ன இருந்தா போதும் அவரை நாம கூட கோட்டியில சேர்த்து ஆழ்ந்த நட்பாக நம் உள்ளத்தை பகவான பற்றி பரிமாறிக்கொள்ளக்கூடிய நட்பாக இருத்தல் வேணும் அப்படிப்பட்ட நண்பர்களோட சேர்க்கை மகான் செய்வ தனாகமாக பணவரத்து நித்தியம் வேணுங்கிறார் இல்லையே சாதாரணமா இவர்கள்லாம் வைராக்கியம் வேணும் வைராக்கியம் பணத்தில் ஆசை கூடாதுன்னு சொல்லுவார்களே ஆனா இவரானா தினப்படி பணம் வருதல் இன்பத்தை கொடுக்கும்னு சொல்றாருன்னா பெருமாள் இடத்துல நாம போய் பிரார்த்திக்கிறோம் ஓஹோன்னு எனக்கு சொத்து கொடுக்க வேணும் சில சமயத்துல கொடுக்கிறார் சில சமயத்துல குடுக்கறது கிடையாது கொடுக்காட்டா அவரை வெயலாமுட்டோ குடுத்துட்டு அவரை வாழ்த்தலாம்கிறதோ அல்ல இந்த சம்சாரத்திலே பணவரத்து மாறி மாறி வரும் வரும்போதே செலவு போகும் ஆனா உன்னைய ஒண்ணு பாத்துக்கணும் நமக்கு இன்னைக்கு ஒரு செலவு இருக்கா அதுக்கு தகுந்த ஒரு ஒரு ரூபா கூட வரும்படி வந்ததுனால நிலமை உருந்தா இருக்குன்னு அர்த்தம் நீங்க பத்து ரூபா செலவு ஒன்பது ரூபா தான் வரும்படி வருதுன்னு சொன்னா மோசமடைய ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் தினப்படி பண தேவையான செலவுக்கு தக்க வரவிருந்துருக்குனாலே போறோம் இல்லையே வரவுக்கு தகுந்த செலவாக நம்ம ஆக்கி வேண்டும் இப்ப யாரோ நம்ம கிட்ட வர ரொம்ப கஷ்டப்படுறேன் உடனடியா வைத்திய செலவு தானே பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுறது கொடுத்து உதவி நீல்னா தேவைய அவர் வர சமயத்துக்கே அதுக்கு முன்னாடி யாரோத்தர் வந்து பார்த்து நீ மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிறாமே இருந்தாங்கோ நான் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் கொடுத்துட்டு போயிருக்கார் சாயங்காலம் இவர் வந்துட்டார் கார்த்தால ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனார் மாலை மற்றொருத்தர் வந்து எனக்கு தேவைப்படுறதுன்னு சொன்னார் நம்ம திருப்தி பட்டுக்கணும் தேவையில்ல இன்னைக்கு கார்த்தால வந்தது வந்ததிலிருந்து தானே செலவு வச்சிருக்கோம் இப்போ இந்த காலையில வராமலிருந்தே இவர் வந்து நம்மளை கேட்டிருந்தா எப்படி இன்னும் கொடுத்துருக்கோம் எடுத்து கொடுக்கணும் அதனால வரவு செலவு ரெண்டும் அன்றாடம் பார்க்கப்பட வேண்டும் வரவு செலவுகளை எழுதாமலோ ஒட்டி போட்டுட்டோம்னால் அது நம்ம கை கண்ட்ரோல்ல இருக்காது அப்பப்ப என்ன செலவழிச்சிருக்கோம் பார்த்துக்கணும் அப்பப்ப என்ன வரும்படி இருக்குன்னு பார்க்கணும் இது பார்க்கணும்னு சொல்றது பணத்தாசையாலே அல்ல நம்ம குட்பட்டு நாம செலவழிக்கணும் கடனாளி ஆயிடவா கூடவே கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் பெரியவர்கள் சொல்றாரு அப்ப தினப்படி பணவரத்து புத்திரச பரிஷ்கா நம் மகனோ மகளோ அவர்கள் நம்மிடத்தில் அன்போடு இருந்து அவனை தழுவி உச்சி முகர்ந்து பார்க்கிறான் ஒரு தந்தையா இருக்கட்டும் தங்க குழந்தைகளை அணைச்சு உச்சி முகர்ந்து பார்க்கிறத விட அவனுக்கு வேற என்ன இன்பம் இருந்துட முடியும் அதுவும் அந்த பிள்ளையோ பெண்ணோ ஆசையோட வந்து நம்மை அணைத்துக் கொள்ளும் போது அது தனியும் இன்பம் தானே அந்த பிள்ளை பொண்ணும் பரம பக்தர்களாக இருந்து நம்ம அணைச்சு நிட்டாளுனால் அது தனியின் இன்பத்தை கொடுக்கும் சன்னிபாத மைசூனே கணவன் மனைவிக்குள்ளே உடலும் கருத்தும் ஒருமித்திருப்பது இது வாழ்க்கைக்கு ரொம்ப ஆதாரம் இல்லறம் இனியதாக அமையாமல் போனால் அதுல ஏதோ சண்ட சச்சரவுகள் கொண்டோ அது மனத்தளவில் துன்பத்தை கொடுக்கும் அல்லது ஏதோ உடலிலேயே துன்பத்தை கொடுத்து விடும் அது கூடாது கருத்தும் உடலும் ஒருமித்த தம்பதிகளாக இருத்தல் இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்கும் சமயேச பிரியாலாபகா அதுக்கு தகுந்து உட்கார்ந்து பேசணுங்கிறார் வெகுமா கருத்து மட்டும் ஒருமித்திருந்தா போருமா கணவன் மனைவி சர்ச்சையானு பேசுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் பேசுறதுன்னா ஊர் பேசுறதோ அல்லது யாரை பத்தியோ தூச்சுவதற்கோ வம்பு பேசுவதற்கோ அல்லது தப்பா புரிஞ்சுப்போம் கணவன் மனைவி டைம் ஸ்பென்ட் பண்ணணும் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கணும்னால் உடனே ஊர் வம்பு பேசுறது இல்ல இன்வெஸ்ட்மெண்ட பத்தி பேசுறதுன்னு மட்டும் நினைச்சு விடுவோம் அது ஏன் சங்கீதத்தை பத்தி பேசலாம் இலக்கியத்தை பத்தி பேசலாம் பாரத தேசத்தினுடைய பத்தி பேசலாம் பக்திய பத்தி பேசலாம் ஞானத்தை பத்தி பேசலாம் அப்படி பேசினாத்தான் பறந்து விரிந்த கண்ணோட்டம் வரும் அது முக்கியமே தவிர திரும்ப திரும்ப அந்த வீட்டுல அது நடந்திருக்கு இந்த வீட்டுல இது நடந்திருக்குன்னு பேசறதுக்கா அப்படி பேசும்போது நல்ல விஷயத்த பேசி அதை இனிமையாக மனைவி பேசினால் இன்பத்தை கொடுக்கும் சமுன்னதிகி தான் இருக்கும் இனம் தான் இருக்கும் இடம் இதற்குள் கண்டிப்பா அவன் பெருமையோட பேசப்படணும் ஊரெல்லாம் போயிட்டு வருவார் ஆனா ஊருக்குள்ள வந்துட்டால் யாரும் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டானோ அன்லாபுல்லாகவோ இல்லாமல் அந்த ஆசை கிடைச்சுட்டே இருக்கு ஒரு திவ்வஜயசம் சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன் சடங்கள் இல்லாத கடைச்சுட்டான் எனக்கு திருப்தி தானே ஒருத்தர் அரசுக்கு போய் கோவிலுக்கு சேவிச்சோடனும் ஆசைப்படுறேன் இன்னார் வந்து எனக்கிட்ட உதவி கேட்டார் அவர் பிள்ளை படிக்கிறதுக்கு நல்லா உதவணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறதுனா எவ்வளவு திருப்தியா இருக்கும் ஆசைப்படுவதே கூட இருக்க வேண்டும் அவன் இன்பமயமாக வாழ்கிறான் நம் யாருக்குத்தான் இதில் விருப்பம் இருக்காது இனி நாளை ஒரு மனுஷன் புகழோடு வாழ வேண்டும் என்னால் எந்த எட்டும் இருந்தா புகழ் வரவும் ஒரு மனுஷனுக்கு புகழ் வேண்டுமா புகழ் இருக்கக்கூடாதா புகழ்ந்தான் நல்லதா